விளையாடி கொண்டிருந்த போது என்னிடம் நபி அணிவ செல்லும் அவர்கள் வந்தார்கள் எங்களுக்கு சலாம் கூறினார்கள் பின்பு ஒரு வேலைக்காக என்னை அனுப்பினார்கள் நான் சென்று அந்த வேலையை முடித்துவிட்டு என் வீட்டுக்கு என் தாயாரிடம் தாமதமாக சென்றேன் நான் வந்ததும் என் தாயார் என்னிடம் உன்னை தாமதமாக்கியது எது என்று கேட்டார்கள் நபி சொல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் ஒரு தேவைக்காக என்னை அனுப்பி வைத்தார்கள் என்று கூறினேன் அவர்களின் தேவை என்ன என்று என் தாயார் கேட்டார்கள் அது ரகசியம் என்று கூறினேன் அப்படியானால் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் ரகசியத்தை யாரிடமும் நீ கூறிவிடாதே என்று என் தாயார் கூறினார்கள் இதை அறிவிக்கும் சாபித் என்பாரிடம் அனுசரது தாகும் அவர்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக அதை எவரிடமேனும் நான் கூறுவதாக இருந்தால் சாபித்தே உம்மிடம் அதை கூறியிருப்பேன் என்று கூறினார்கள் இதன் சுருக்கம் இடம்பெற்றுள்ளது